அல்லாஹ் காமாதி பிரேமா விளாச பரங்குபா காமாஷரம் ஆமம் எதிண அல்லரை மேல்டங்கின் இணைவி மல்லி நாடா நமடமையில் வெள்ளியட் ஆயர் புரவேந்தனாகத்தாள் இங்குதுவை பயந்த விளக்கு சக ஸ்ரீ எப்பதியான சர்வேஸ்வரனான எம்பெருமானுடைய நெருகேசு கிருபேனாலும் ஆச்சாரியுடைய அனுகிரக விதேஷத்தினாலேயும் அரங்கத்தாருடைய சபையாருடைய பெரிய முயற்சியினாலேயும் வக்கீல் சுவாமி டி கே ராம்சாமி ஐயங்கா சுவாமியுடைய பெரிய முயற்சியினாலேயும் பாகவதோத்கவர்களாக உங்களுடைய அன்பினாலும் ஆதரவினாலும் கடந்த இரண்டு மூன்று தினங்களாக அருளிச்செயல் அனுபவம் என்பது மிக அற்புதமான ஒரு விஷயம் அதை இப்போ எல்லாருமே சாதாரணு சொல்றாங்க அதே மாதிரி இன்றைய தினம் தொடர் நேற்று இரண்டு மூன்று நாட்களாக தொடங்கி இருபத்தி நாட்கள் இது பெரிய ஒரு அஸ்வமேத யாகம் போகிறது இதை சாதாரணமாக இருபத்தேழு நாட்கள் இருபத்தேழு வித்வான்களை வைத்து உபன்யாசம் என்பது தொடர் உபன்யாசம் என்பது ஒரே வித்வானை வச்சுண்டு பத்து நாள் பண்ணலாம் ஒரே வித்வானை வச்சுண்டு ஒரு மாசம் கூட உபன்யாசம் பண்ணலாம் இப்ப ஒரே வித்வானை வச்சுண்டு திருப்பாவிகள் பல இடங்கள்ல வருஷம் அடியு பண்றேன் இங்கே திருவள்ளி பிரி சுவாமி சந்ததியிலேயே அவருடைய திருவடிவாரத்திலேயே அவருடைய திருமன்பே ஒரு வருஷம் அடியனுக்கு பாக்கியம் கிடைச்சது அது மாதிரி ஒரு வித்வானை வச்சுட்டு முப்பது நாள் நாற்பது நாள் ஐம்பது நாள் பண்றது அது ஒரு பெரிய சாமர்த்தியமான காரியம் இல்லை கொஞ்சம் கட்டம் இருந்தாலும் இந்த இருபத்தேழு நாட்களுக்கு இருபத்தேழு வித்வான்களை கூட்டி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமான நேரம் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் பலவிதமான அனுபவங்கள் பலவிதமான கோணங்களிலே நமக்கு கிடைக்கும் காவேரி என்கிற திருநாள் காவேரி என்கிற ஆறானது உடகு மலையிலே மைசூரிலே பிறந்தால் கூட அது கடலிலே வங்கக்கடலிலே கும்புகாரிலே போய் சேருவதற்குள்ளே அந்த நதிகளிலே பல கிளைகள் உண்டாகி ஒவ்வொரு நதிகளுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கிறது ஆனால் மொத்த பேரெல்லாம் காவேரி ஆனால் அது பல கிளைகள் பிறந்தால் பிழந்தால் கூட ஒவ்வொரு நதிகளுக்கு ஒவ்வொரு அந்த பிரான்சஸ் அதுக்கு ஒவ்வொரு பெயர் இருக்கு அதே மாதிரி சகல வேதாந்த சாரம் என்பதுதான் இந்த திவ்ய பிரபந்தங்களுடைய அருமிக்க மூன்று வகையால் பிரிச்சிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் வேதசாரம் வேதாந்த சாரம் வேத வேதாந்த சாரம் என்று மூன்று வகையால் பிரித்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் வேதசாரம்னு சொன்னால் நான்கு வேதங்கள் அந்த நான்கு வேதங்களிலே இருக்கக்கூடிய சாரம்ஸ் ஆஃப் வேதம் அது வேத சாரம் அதற்கடுத்தபடியாக இன்னொரு பிரிவு இந்த வேத சாரங்கள் இந்த நான்கு வேதங்களில எத்தனையோ விதமான சாகைகள் எிர்வேதத்திலே பரதாகைகள் சமவேதத்திலே பரதாகைகள் இப்படி எத்தனையோ சாகை சாகை என்றால் கிளைகள் அப்படி எத்தனையோ கிளைகள் இருந்தால் கூட அத்தனை கிளைகளிலேயும் தேர்ந்தெடுத்த எசன்ஸ் ஆஃப் சாரம் அதற்கு வேத என்று பெயர் மற்றொரு பிரிவு பிரிச்சிருந்தார் உங்களுடைய வேதாந்த சாரம் ம் என்றால் வேதத்தினுடைய அந்தம் வேதத்தின முடிவு அல்லது வேதத்தினுடைய என்று சொல்லப்படுகிறது அப்படி வேதாந்தம் உபனிஷத்துக்கள் இவைகள் எல்லாம் வேத வேத வேதாந்தசாரங்கள் அப்ப வேதசாரம் ஒரு பகுதி வேதாந்த் வேதாந்தசாரம் ஒரு பகுதி இந்த உபனிஷத்துக்கள் இதிகாதங்கள் புராணங்கள் இவைகள் எல்லாமே வேதாந்த சாரம் அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட சில அர்த்தங்களை சுருக்கமாக காட்டி அதில் இருக்கக்கூடிய பிரதான விஷயங்களை சாரமாக சொல்வது வேதாந்த சாரம் என்று பெயர் மற்றொரு திருவிழனுடைய பூர்வாச்சாரியால் காண்பிச்சிருக்கா வேத வேதாந்த வேத வேதாந்த சாரம் அப்படின்னா சாரம் உபரிஷத்துக்கள் உபரிடத்துக்களுடைய சாரம் இப்போ உபரிடத்தும் சேர்ந்தது அதைத்தான் உங்களுடைய பூர்வாச்சாரியான பிள்ளலோகாச்சாரியர் அழிவுவார திருமாள் நாயன ஆச்சாரிய ஹயத்திலே அற்புதமாக காட்ட அருளி செயலில் சாரம் இப்ப இந்த அருளி செயலில் சாரம் என்பதைத்தான் நாம் ஏழு நாட்களா அனுபவிக்க போகிறோம் இந்த இருபத்தேழு நாட்களுக்குள்ளே இருபத்தி நாலு பிரபந்தங்கள் கணக்கை பார்த்தால் இருபத்தி நான்கு பிரபந்தங்கள் தான் ஆனால் நம்முடைய இலர்வாளுடைய சங்கல்பமோ அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளா ஏற்பாடு பற்றினால் அவளுடைய சங்கல்பமோ எம்பெருமாளுடைய சர்மத்துக்கு ஏற்ற மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு ஏற்றால் பிரபந்தங்கள் இருபத்தேழு நாட்கள் உபன்யாசங்கள் அதிலே நேற்றைய தினம் எப்பொழுதுமே ஆ குரு பிரகாசையே தீமான் சொந்த அழியன் ஞானாச்சாரியராக நசிம்மாச்சாரியார் சுவாமியிட தான் அடியேன் பகவத் கடையும் ஸ்ரீவதூரணும் ஆச்சாரியடையும் காலட்சேபங்கள் வரியடைவே பகவத்துடையும் ஸ்ரீபாஷ்யம் எல்லாமே ஞானாச்சாரியராக நரசிம்மாச்சாரியார் சுவாமி கழியன் திருநாங்க ஸ்ரீரங்கத்துல உடையவர் சங்கத்தில நித்தியப்படி பதினெட்டு வருடங்கள் அடையன் அங்க இன்றைய வரியேன் ஆகையினாலே ஆச்சாரியம் முன்னே வந்து திருப்பாவையை சொல்லிட்டு போயிட்டான் நேற்றிலும் ஞானாச்சாரியரான நசிம்மாச்சாரியார் சுவாமியே திருப்பாவை உபன்யாசம் ஆர்க்க போனால் உபன்யாசம் திருப்பாவை சொல்லும் நாச்சியாஸ் மொழி சொல்ற அளவுக்கு எனக்கு தெரியல அது எவரும் ஆற்றல் கல்போம் ஆனால் இந்த ஆச்சாரியனாகிற ஞானாச்சாரியராகிற திருப்பாவை அவர் சொல்ல அவருடைய சிஷ்யராகிற அடியர் நாச்சியாஸ்திர மொழி சொல்லும்படியான குரு பிரகாசே தீமா ஆக இந்த நாச்சியார் திருமொழி இன்னைக்கு இன்னைக்கு இன்னொரு விசேஷம் பாருங்க அது என்ன ஒரு வாய்ப்பு அமைந்திருக்குன்னா பூஜத்திலே புஷியத்திலே உமன்யாசம் ஆரம்பம் குணற்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் இன்னைக்கு பூரம் நான்காவது திருநாள் நான்காவது நட்சத்திரம் நான்காவது உபன்யாசம் என்று நிறுவனம் பூரத்திலே திருமொழியுடைய அனுபவம் தான் அழியையுடைய பாக்கியம் அதாவது கோர்வழி காட்டிலே விழுந்தது திருப்பாக காசு இருக்கிறேன் கணும் பெருமாறை பெற வேணும் என் இவர்கள் நோம்புரோத்தார்கள் நோன்புரோக்கும் ஏதோ ஒரு காலத்தை கொண்டாடுவதற்காக அவரை கொண்டாடினார்கள் பார்த்தால் இயற்கையாக போர்ணிமையாக இருந்தது காவலி மாசமாக இருந்தது அது விழுக்காடு கோல் விழுக்காட்டிலே விழுந்தது சுவாமி ராமசுவாமி சுவாமி ஒரு அற்புதமான ஒரு சின்ன கேள்வி கேட்டார் அடியே இடத்தில் அவருடைய சமாதானம் அவர் கேட்ட கேள்விக்கு சமாதானம் சொல்ற அளவுக்கு அடியின் ஞானம் இல்லை இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை என்பதால் நீத்த இருப்பாவை பரபரமாக இருப்பதற்கும் திருப்பாவையினுடைய சாரமாக இருக்கக்கூடிய நாச்சியார்த்து மொழி பரபரமானதற்கும் என்ன விஷயம் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வி அமர்ந்தார் இந்த நாச்சியார்த்து மொழி சம்பந்தப்பட்ட கேள்வி அதனால்தான் நான் அடி அப்படியே தெரிஞ்சது என்று சொல்றேன் திருப்பாவை ஏனால் திருப்பாவைக்கு ஏக்கம் எதனாலே வந்தது என்றால் அது என்பதுமானேதான் திருப்பாவைக்கு இப்படம் ஏக்கம் வந்தது எம்பதுமானாலேதான் எம்பதுமானால் தன்னுடைய அனுசந்தானத்திலே தன்னுடைய அனுஷ்டானத்திலே தினம் தோறும் சமயம் தோறும் எப்பொழுது அவகாசம் கிடைத்தாலும் மனவாளமுனியினுடைய பரபரமுடி அஷ்டகத்துல ஒரு வார்த்தை சொல்லணும் இந்த மனவாளியுடைய திருவாக்கு அதாவது இந்த நுதல் இந்த உரடு அசஞ்சிட்டே இருக்குமா எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது தாயினை சொல்லிட்டே இருப்பான் அப்படி சொல்லிட்டே இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா அவர் அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கக்கூடியது அந்த அனுசந்தானம் இந்த உதத்திலே தெரியுமா என்ன அனுசந்தானம் பண்ணாலும் கேட்டாலாம் உங்களுடைய பூராச்சாரிகள் அங்க இருக்கக்கூடிய சிஷியாங்க அந்த எம்பெரு மனவாள மாமணிகள் எப்பெருமானாருடைய திருநாமமும் துவயார்த்தமும் தான் இவருடைய வாயில சொல்லிகிட்டே இருப்பான் துவயமும் துவயார்த்தமும் தான் இவருடைய அனுசந்தானத்தில இருக்குமா அதுபோல பெருமான திருப்பாவை என்பது அவ்வளவு பிடித்த ஒரு பிரபந்தம் மற்ற எல்லா பிரபந்தங்களை காட்டிலும் திருப்பாவைக்கு ஏற்றம் ஏன் ஏற்பட்டதுனால் எபெருமானார் உணர்ந்தது எம்பெருமானார் அனுஷ்டானத்திலே கொண்டு வந்தது அதை அதை நிரூபிப்பதாக நம்முடைய பாசுரத்திலேயே காட்ட நம்முடைய வியாக்கியான பெரியாட்சி ஐம்பது ஆற்றல் எல்லா வியாக்கியானங்களிலையும் இது எம்பெருமானால் உகந்த பாட்டு இந்து மதத்தான் பாசுரத்துக்கு சொல்றான் அப்ப பெரிய நம்பியுடைய குமார் அற்புத குமாரத்தை அற்புழாய் உந்தான் தேவிச்சார்ந்த சரித்திரங்கள் ஆகையினாலே எம்பெருமானார் எந்த விஷயத்தை தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறாரோ எம்பெருமானாரோடு எந்த சம்பந்தம் எந்த பிரபந்தத்துக்கு ஏற்படுறதோ எந்த விபிதேசத்துக்கு ஏற்படுறதோ அந்த விபிதேசமும் அந்த பிரபந்தமும் வீடு பெருமை பெறுகிறது ஏன் சொன்னால் இப்ப திருவாய்மொழி தனி என்று எடுத்துட்டா திருவாய்மொழி தனியின் கடைசியில சொல்லே வரும் பொழுது எனக்கு அறிய பாசுகிறம் ஏந்த பெரும் நீர்த்தி ராமனுஷ முனிகன் ஆய்ந்த மணப்பாலும் வணங்கு நின்ந்த பெரும் ஷீரா ஷடகோவன் சென் தமிழ் பேரும் தரிக்கும் பேராத உள்ளம் பெறார் வாண்டிகளும் சோலை மருளரங்க சுவன் புகழ் மேல் அந்த தமிழ்மறைகள் அதிகம் ஈந்த உதத்தாய் ஷடகோமன் திருவாய்மொழிக்கு ஏக்கம் ஏற்பட்டது அதுபோல தங்குமர திருவழிக்கு ஏற்பட்டது பெருமானாரோடு உள்ள சம்பந்தம் அப்போ திருவழிக்கு ஏன் அந்த ஏற்ப அந்த ஏக்கம் ஏற்படலை சொன்னால் இந்த திருப்பாவை என்பது வேதமனைக்கும் விற்று அப்படின்னா என்ன அப்படிங்கிற சின்ன விஷயம் நாச்சாரம் சம்பந்தப்பட்டோம் வேதமரித்துக்கும் வித்து இந்த சுவாமியோட நாச்சாச்சாரன் அசிமாச்சாரிய கைவிட ஆனால் வேதமறைத்துக்கும் வித்துன்னு சொன்னால் இந்த வேதம் அனைத்து அப்படின்னா இந்த அனைத்து என்கிற சப்தம் சாமானிய சப்தம் சர்வ சப்தம் அப்படின்னு சொல்றோம் அந்த மான உமா மற்ற ஆழ்கார்களின் அருளைச் செயல்களுக்கும் சேர்த்து தான் வித்து அப்படின்னு அர்த்தமாக அப்ப வேதம் அனைத்துக்கும் வித்துனா தகவல புராண தாற்பயங்கள் நம்முடைய பசுகங்கள் இவைகள் எல்லாமே இந்த மூன்று விஷயத்தை ஒட்டித்தான் அதை சுத்தித்தான் சென்டர் பாயிண்ட் சொல்லியா இந்த இதை சுத்தி எத்தனையோ மாணவீரிகள் எத்தனையோ பேர் இருக்காது அப்போ இது சென்டர் பாயிண்ட்னா இந்த சகல வேலை வியாத புராணா தாத்யங்களுக்கும் சென்டர் பாயிண்ட் வேதமலைக்கு முன்பு இதை சுத்தித்தான் அத்தவர்கள் எல்லாம் விரிந்தனர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல கழிச்சு அப்போ இந்த வேதமலைத்துக்கும் சில மூணே உண்மைத்து தான் வேதமலைத்துக்கும் சாரமா சொல்றது தத்துவருஷார்த்தம் இந்த மூன்றே மூன்று கிரயங்கள் தான் தத்துவம் என்றால் அறிய வேண்டிய பொருள் ஹிதம் என்றால் அடைய வேண்டிய வழி புருஷார்த்தம் என்றால் அடைந்தால் பெறக்கூடிய பயம் இதைத்தான் புருஷார்த்தம் இந்த மூன்றைத்தான் வேறவரைக்கும் நமக்கு காட்டி தரும் ஆகையா தான் திருப்பாவைய வேதமடைத்து திரும்பித்தாக சொல்லி அதிலே இருந்து கிடம்படிக்கிற முதல் அந்த மரத்துல பல கலைகள் இருக்குமா இல்லையா பல கலைகள் இருந்தால் தானே பல வேர்கள் இருக்கும் ஆணி வேர் இருக்கும் சல்லி வேர் இருக்கும் எத்தனையோ வேர்கள் இருக்கும் அதுக்கப்புறம்தான் மரம் இருக்கும் அந்த மரத்திலிருந்து கிளைகள் உண்டாகும் அதுபோல கண்ட திருப்பாவை என்பது வேதமனைத்துக்கும் வித்து தான் விதைத்தால் இருக்கக்கூடியது அதிலே இருந்து கிளம்புகின்ற மரக்கிளைகள் அந்த விதையிலே இருந்து கிளம்புகின்ற மரம் அந்த மரத்திலே இருந்து கிளம்புகின்ற கிளைகள் இந்த நாஜியாருக்கு மொழி முதலானவைகள் ஆகியனாலும் இந்த நாச்சியார மொழி அப்ப வேதமற்றும் வித்தார் திருப்பாவையுடைய காலத்தை ஒரு பகுதியை காட்டுவதாலு அவரது எப்பொழுதுமே பெரியவாச்சியான பிள்ளை நம்முடைய வியாட்சியானத்துல ஆரம்பிக்கும் ஜிஎம் அப்போ மலையாடாண்ட மடமையின் முன்னு இரண்டாவது பெரியாழ்வாருடைய குலத்திலே பிறந்த விளக்கு என்பது அர்த்தம் இன்னொரு அர்த்தம் காட்ட இந்த ஆயர் குல வேயர் குலத்து விளக்கு இருக்க கண்டனை போலே விளக்காக மாறினவள் ஆண்டாள் வேயன்புரத்து விளக்காக இருந்தவள் ஆயன்புறத்து விளக்கான கண்ணனை காதல் கொண்டாள் காமம் கொண்டாள் அவள் மேலே பக்தி அதிகமாக கொண்டாள் ஆண்டாள் அப்போ இவன் அவன் அவன் எட்டிப்பட்டவன் ஆண்டாடே சுகாதனுடைய திருப்பாவை ஆயர் குளத்தில் அணிவிடத்தில் உலகில் தோத்தமாய் இந்த சுடரே ஒருத்தி மகானாய் பிறந்து ஒரு இரவில் மகானாய் ஒழித்து வளரா அவன் மூன்று விஷயம் அவதார விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கார் தங்களுடைய மூன்று இடத்துல சொல்லியிருக்கார் திருப்பாவை திருப்பாவை சொன்னேன் மொழிக்கு அது ஏனால் இந்த திருப்பாவையுடைய கட்டடம் அத்திவாரம் தான் இந்த அத்திவாரம் திருப்பாவை அதுக்கு மேலே கட்டப்பட்ட கட்டிடம் நச்சியாஸ்திரி அந்த கட்டடத்தை அத்திவாசம் ஆத்தி பார்க்கணும் அதைத்தான் ஆண்ட தன்னுடையாலேயே திருப்பாவே மூன்று இடத்திலே பெருமாளுடைய ஜென்மத்தை பற்றி அவதாரத்தை பற்றி காட்ட குலத்தில் அணிவிளத்தில் அது ஒரு உலகில் தோத்தமாய் இந்த சுடரே அது இரண்டாவது மூணாவது மகனாய் பிறந்து ஒரிடவில் ஒருத்தி மகனாய் ஜிம் அதே மூல் சிறப்பு விழாக்கு அவள் மணி விளக்கு இவள் வேர் குலத்தில் விளக்கு அவன் ஆயர் குலத்து விளக்கு இவன் வேயர் குலத்து விளக்கு அது புலதாக ஜியன் இந்த காலத்தை அந்த பஞ்சு டயராக் வைக்கிறார் அவள் இவள் ஆத்தியமா எப்பெருமா இருக்கு பெரிய விராட்டியாருக்கு சகிமா பெரிய சகி சகி தோழி ஏனென்னா பெரிய விராட்டியாருடைய சகாயம் தான் பெரியாட்டியார் பூமி நீலா பிராட்டிகள் நீலா பிராட்டிதான் அவர் இருக்காள் பூமி பிராட்டிய அதாவது பெரிய பிராட்டியாவுக்கு அம்ச இதை அவரு வேதாந்தன் நீலா பிராட்டியா இருக்கு என்ன கைக்கரியும் அவா உடைய காரியம் என்ன என்பதை பொருட்படுத்தி காட்டுகிறார் இப்போ இந்த நீலாத்திரா பூமி பிராட்டியிருக்க இவள் இவள் பெரிய விராட்டியாருக்கு சகி போதுமா அதுதான் சொல்ற பெரிய விராட்டியாருக்கு சகி சகிதா தொழில் பெரிய விராட்டியாருக்கு சகி மகிராடாண்ட மழமயில் மயில் சொன்னால் சிஹி அதுல இருந்தால் சிஹின்னு சொன்னால் மயில் மயிலுக்கு சிஹிங்கிற பதம் அப்போ இவள் பெரிய விதாட்டியாருக்கு சகிதாட்டிற்கு அப்படி இந்த ஒரு பொண்ணு ஆயிரம் அப்படியே மற்றது எல்லாத்தையும் இதை உபதேசமான இது அற்புதமா காட்ட அந்த பெரிய ஆண்டாளுடைய அவதார ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும் போது திருவாடி தூரம் அஞ்சு கொருகம் பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் இந்த மூன்று இடத்திலேயும் இந்த ஆண்டாளுடைய பெருமையை மற்ற இடத்தை காட்டிலும் மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் மற்ற விரைவில் ஆட்டியார் புது இவளுக்கு என்ன ஏற்றம் என்ன பங்கு வைக்கிற ஒரு ஏற்றம் ஆக இது வத்ருவேலட்சண்ணி இது ஒண்ணு பொறுமையை அடுத்ததாக மேல போறது பிரபந்த வேலச்சண்ணி இந்த பிரபந்த வேலச்சண்ணி என்று சொன்னார் இந்த நூரின் பெருமை இந்த நூல் எப்படிப்பட்ட பெருமை பெற்றது என்பதை அழகா ஒரு ஸ்லோகத்துல காட்ட கர்போர்த்தம் ஜானாதி ஒரு ஸ்லோகம் இருக்கு இந்த ஸ்லோகத்தினால நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தம் இந்த பிரபந்தத்துடைய பெருமையை ஒரு ஸ்லோகத்திலே சொல்லிக் கொண்டு சொல்லும் இந்த பிரபந்தம் நான் இப்ப சொல்றது திருப்பாவே இல்லை சாட்சியார் திருமொழியை இந்த நாச்சியார் திருமொழியிலே இந்த நாச்சியார் திருமணிலே சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தங்கள் நாச்சியாண்டே வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் கம்பீரமான வார்த்தைகள் மதுரமான வார்த்தைகள் மென்மையான வார்த்தைகள் வார்த்தையை ஏழு விதமா பிரித்திருக்கிறது சமஸ்கிருதம் எப்படி எப்படி எந்த லாங்குவேஜுக்கு எந்தெந்த கம்பீரம் உண்டோ அந்த கம்பீரமா பேசணும் அது மட்டும் அந்த கம்பீரத்திலேயும் ஒரு இனேஜ் இருக்கவர்கள் இனிமே தான் மதுரம் அப்படியே மதுரமா இருக்கணும் பேசணும் பேசணும் கம்பீரமா இருக்கணும் மதுரமா இருக்கணும் அதோட இல்லாத மதுரமா இருந்தால் மட்டும் போறாது ஆழ்ந்த கருத்துக்கள் நிறைந்த சொற்கள் இருக்கணும் அப்படியே அந்த சொற்களை சொல்லும் பொழுது அப்படியே ஆழ்ந்த கருத்துக்கள் அந்த சொற்களை பிரயோகிக்கும் பொழுது காம்பீரியம் அர்த்த காம்பீரியம் அதைத்தான் ஆட்டாத சொல்றேதாரின அதாவது பிரிக்கும் இது சக்கரவர்த்தி பெருமரும் அன்மாரை பார்த்து நிலை பெருமாறை பார்த்து அனுமாரை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை மதுரம் இருந்தது அனுமதிடைய வார்த்தை மதுரம் இருந்தது காந்தீரியம் இருந்தது அர்த்த சனி இருந்தது சொற்கள் சுருக்கிறது இத்தனை பெருமைகளும் ஆண்டாளுடைய ராட்சியால் திரும்ப இத்தனை விதைகளும் இருக்கிறது அர்த்த கம்பீரியம் அதை தவிர ஒரு பாசனம் ஒன்று சொல்றான் அதாவது இந்த நவீறுதல் அப்படின்னு ஒரு வார்த்தை இந்த நவீறுதல் என்கிற வார்த்தையை முதல் முதல்ல பிரயோகப்படுற மதுரகிரி ஆழ்வார் கணிசன் தாண்டே நம்முடைய ஆச்சாரியரான இடர்மான நம்ம எல்லாருடைய திருநாமத்தைச் சொல்லும் பொழுதும் இவருக்கு என்ன ஏற்படுறதா மதுர்த்திக்கு நடிப்புடைய திருநாமத்தை சொல்லுவோதினாலே எனக்கு இன்பம் ஏற்பட்டது இப்போ நாகினால் சொல்லு சொல்லலாம் என்ன சுவாமி சொல்லு என்பது நாவலே தான் ஆக இப்போ நாகினால் அப்படின்னா திருவாள் தாவரதம் இந்த மூன்று விதமான ரசங்கள் நிறைந்தது அஸ்தரம் சொல்லும் போது அந்த சொன்ன இந்த சொல்லிலேயே ஒரு அர்த்தம் புரியும் அதுக்கு நேரெழுந்த வாரியாக ஒரு அர்த்தம் புரியும் அதுக்குரலேஷன் சொல்வமான அதுக்கும் வார்த்தை தான் வார்த்தை தான் சந்தோஷத்தையோ துக்கத்தையோ தெரியப்படுத்தக்கூடிய விதம் இருக்கிறது அதற்கு பாவரசம் வேறு அர்த்தரம் பாவரதம் மற்றொன்று சப்தரகம் இந்த மூன்று விதமான ரசங்களும் சேர்ந்தால்தான் நவீத என்று அர்த்தம் அதைத்தான் ஆண்டாவது சொல்வார் ஏனோர் எம்பாவாய் அத்தரத பாவரத சப்தங்கள் மூன்று விதமான ரசங்களும் நிறைந்து நான் சொல்லுகிறேன் எப்படி பெருமாளு திருநாபங்கிறேன் அதுபோலே இந்த மூன்று விதமான ரசங்களும் அத்தகாம்பீரியம் சப்த காம்பீரியம் பாவ இத்தனையும் நிறைந்தது அதனுடைய அர்த்தம் அல்ல அப்போ அவ கர்ப்பத்திலேந்து உண்டாக்கணும் எது கர்ப்பம் கர்ப்பம்னா நம்ம சாதாரண சொல் விளக்கம்னு அது அர்த்தம் இல்ல அதாவது சில வார்த்தைகள் நெஞ்சிலேந்து வரணும் அந்த பாவம் இங்கே இருந்து வரணும் இல்லன்னா வாய வாயனும் துணியாக சொல்லி அந்த மாதிரி அந்த பாவமும் அந்த சப்தமோ அந்த சொல்லோ இங்கே புரட்டுவாங்க அப்பதான் அதனுடைய அழுத்தங்களை சொல்லுக்கு அழுத்தம் கிடைக்கும் அதைத்தான் அந்த அச்சியார் திருமொழிய அத்தாலையும் சொல்லுகிறார் என்று இந்த மூன்று விஷயங்கள் அழுத்ததா பிரதிபாத்திய வயலக்கண்ணி பிரதிபாத்திய வேலக்கண் என்று சொன்னால் இந்த நூலிலே சொல்லப்படுகின்ற பொருளின் சில என்ன பொருள் இந்த நச்சியா திருமொழியிலே ஆண்டால் தெரிவிக்கக்கூடிய அர்த்தம் என்ன நாம் அந்த அதனாலே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று இதை மூன்று விதையா புரிச்சிருக்கார் தியாட்சியானத்துல அதுக்கு அன்பதில்ல புத்தூர் வக்கிய சுவாமி அதுக்கு அன்பதில்ல ஒரு பாக்க கொஞ்சம் அவகாசம் கிடைக்கிற போது அப்போ பிரதிபாச்ச வேலட்சண்யம் அப்படின்னா இருக்கும் இந்த பிரதிபாச்ச வேலட்சண்யத்திற்கும் முன்னாடி சங்கதின்னு போய் பிரிவாச்சான ஆச்சாரியம் சங்கதீர் சொல்லுவோம் ம் ப்சடக்கம் ஒரு அர்த்தண்டுழி திங்கள் மகிரே சொக்கூடிய அர்த்தம் என்ன இப்பொழுது இந்த பாசனத்திலே சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன இது ரெண்டுத்துக்கும் என்ன தொடர்பு இதே மாதிரி வேற மக்கள் சொல்லியிருக்கா கம்பாரிசன் மாணம் இருக்கா அந்த பிரமாணத்தோட கேட்டு சொல்றது இந்த ஆழ்வா சொன்ன ஆண்டாள் சுமதியே சொல்லியிருக்கா வேறையார்க்கு எந்தெந்த கோணத்தை சொல்லியிருக்கா என்றெல்லாம் சேர்த்து பிடித்து சொல்லுவதுதான் சங்கதில்லை அதுபோல இந்த பிரதிபாத்ய லட்சியம் இந்த கிரந்தத்திலே சொல்லப்படுகின்ற விஜயத்தினுடைய பெருமையை சொல்ல தொடங்கும் பொழுது இல்லை அருந்தாசி காத்த என்ன அதாவது திருப்பாவையில ரெண்டு வார்த்தை சொன்னாள் ஆண்கள் திருப்பாவையில ரெண்டு வார்த்தை சொன்னாள் என்ன சொன்னாள் உனக்கே நாம் தாய்க்கோம் திருப்பாவை சாரந்தில் ஒரே வரி உனக்கே நாம செய்வோம் இந்த மூன்று விஷயங்கள் தான் திருப்பாவையிலே தேர்ந்தெடுத்த சார்பில் திருப்பாவையே சார்பில் இந்த மூணு வார்த்தை இந்த மூணு வார்த்தையை விவரிப்பதற்காக இந்த மூணு வார்த்தையினுடைய அர்த்தத்தை விசதீகரிப்பதற்காக சொல்வதற்காக அவதாரம் நாச்சியார்த்துமொழி ஏன் வந்தது போரால அமர்ப்பா கண்கிசா பத்துபாசன் போரால ஏ முப்பது மேல் நூற்றி நாற்பத்தி மூணு விபலமாக தெரிவிக்கிறாள் ஆண்டாள் என்று மூன்று உனக்கே நாம செய்வோம் முந்தன்னோடு உனக்கே நாமா செய்வோம் முந்தன்மை பிறவி பெருந்ததை புண்ணியம் யாருடையும் திருமொழியா விரிந்தது இந்த மூன்று வார்த்தைடைய அர்த்தம் தான் நாச்சியார் திருமொழியா விரிந்தது இதுதான் பிரதிபாதிக்க வேண்டிய அந்த மூன்று அர்த்தத்தையும் சேர்த்து இந்த பெருமாள் இவள் மேல பெருமானுக்கு அளவு கிடந்த காலம் இவளை பெற்றால் அல்லது வாழ முடியாத தரிக்க முடியாத நிலைமை இவள் எம்பெருமானை பெற்றால் அல்லது பெருமானோடு கலந்தால் அல்லது இவள் வாழமாட்டாள் இவளோடு கலந்தால் அல்லது எம்பெருமான் தான் வாழ்ந்ததாக நினைக்க மாட்டான் இந்த ரெண்டு பேருக்கு இப்படிப்பட்ட உறவு அப்படி இருந்தும் இவளுக்கு முகம் காட்டவில்லை அனுபவாத அர்த்தம் இல்லை அனுபவரசம் அழகி போன அனுபவரசம் ரொம்ப ஜாஸ்தியா போக போக போக ரொம்ப அழகுடந்த அனுபவம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும் இந்த நிலைக்கு ஆண்டாள் ஆர்ப்படுத்தா அதாவது தெளி மயக்கமாக எந்தெருமான் மேலே இவளுக்கு இவளை பரவேண்டும் சென்று எந்தெருமானே கேட்டாலும் அப்படி இருந்தும் எந்தெருமான் உடன் காட்டவில்லை அரண்டாள் காரணத்தை ஆராயித்தாள் பெருமா வராமல் இருப்பதற்கு பெருமாள் தன்மை பிரிந்து சென்றதற்கு போயிட்டானே இதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்தாள் ஆண்டாள் ஆத்தரார் ஆண்டாள் ஓமாண்டா ஆராய்ந்தால் ஒரு காரணம் பிரம்மாண்டா சொல்றாள் ஒரு பாசனத்துல ஆச்சார நேரத்தில் அழிவன பெருமாள் நாயனாழ தெரிவிக்கிறார் எப்பெருமா இவன் வரல எப்படின்னா ஒரு விஷயத்தை எடுத்துடா அத்தோட குறை செய்த எல்லா விஷயங்களையும் நம்முடைய பூர்வாச்சாரியார் ஒவ்வொரு இடத்தை குப்பிக்கிட்டுள்ளார் அதுதான் அவருடைய இந்த அம்மாழ்வார் எப்பெருமானே பெற என்று எம்மாழ்வாருக்காரே செம்மாழ்வாரை பெற்றால் அல்லது மரிக்க முடியாது நிலைமை செந்தர்மானுக்கு ஆனாலும் சம்பெருமான் முகம் காட்டவில்லை செம்மாழ்வாருக்கு ஆழ்வார் புத்தி கலங்கினார் அந்த புத்தி கலங்கி நாற்பது பசங்களே கூது விட்டாலும் கூடுவிட்டால் நாற்பது வசனங்கள் ாய் எங்க அதுபோல தம்பிழையும் சிறந்த செல்பமும் சமாதி என்ன பண்றது தெரியல ஒரு வெள்ள நாளை காத்தால இருக்கும் வெள்ளி சூப்பரே இன்னைக்கு ராத்திரி சொன்னி இன்னைக்கு ராத்திரி தூக்கம் வருமா அந்த பொருள் கிராமா கிராம் வெள்ள பொருளின் மேலே எப்படி கலந்து ராத்திரி எத்தனை பேருக்கு கலக்கம் இருக்கு செய்ய உங்களுக்கு கலசம் இருக்கு முடியாத நிலைமை அப்படின்னு சொல்றா நம்மளும் அதுக்கு என்ன சொல்றாலும் அத்தை நம் எட்டு விஸ்வாசம் அந்த இடத்துல குறைஞ்சுக்கணும் அதே மாதிரி அழ ஆண்டாளுக்கு அந்த சிந்தை கலங்கினாள் அதனாலே முதல் திருவாய்குளிலே முதல் பாஷரத்திலே கையொழுங்கள் என்கிற பாசருக்கு அந்த காமத்தாலே விழித்தாள் அவர்களை யார் சொன்னா கடகர் கடகர் என்றால் இதை இந்த பகுதியிலே இருந்து இந்த பகுதியை சேர்த்து வைப்பவர்களுக்கு கடகர் பெரும் கடகர் கடகர் ஆச்சாரிய ஆச்சாரியை விடத்திலே சொல்லும் ஆச்சாரியர்கள் கடக கிருத்தியம் பண்ணுபவர்கள் இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவாகமானோடு சேர்ப்பதற்கு உஷா கடகரு கடகருக்கு என்ன வேணும் தெரியப்பட்ட நிறைவாச்சியான திருக்கண்ணுமானுக்கு தூது அனுப்புகிறார் யாரு அரகாதன் புயல் காதல்லைவில்லைமான மாதாலே நீ போய் திருக்கண்டபுரத்தில் இருக்கிற சவிராஜப் பெருமாளுக்கு என்னுடைய காதலை நீ சொன்னாயில் எனக்கு இதைவிட சந்தோஷமான காரியம் உண்டு சரி குழந்தை கேட்கறது அந்த மாதிரி யார் திருமணி ஆழ்வார பார்த்து எப்பொழுதுமே ஏதாவது சொல்லி பைசா கொடுத்து மாற்று குழந்தைகிட்ட ஒரு சாரியா ஆகணும் பால் வாங்கணும்னு சொன்னா பால் வாங்கிட்டு வாங்க சொன்னா வாங்கிட்டு வராது பால் வாங்கிட்டு மிச்சம் ஒரு எட்டு ரூபாய்ப்பு ஒரு ரூபாய்பல் அது சாக்லேட் வாங்கிக்கணும் உடனே போகணும் ஒருப்பட கேட்பான் கிடைக்கிறது அதே மாதிரிதான் சொல்றே ஆகன் பழனி தருவன் இரு நிலத்தில் அந்த நாரைகளுக்கு தகுந்த பழகிளத்தில் அதே ஆண்டாழி மத்த நல்ல முருக்கமாக கஸ்தி என்று பாதகி துங்க இவை அதாவது இவன் காமனுக்கு எது பிரியமோ எதை கொடுத்தால் அவன் சாந்தமடைவானோட காரியத்தை தலைப்படுத்தி கொடுப்பானோ அதுக்கேத்தால் போரே அந்த தேவதற்கேட்டால் போரே குறுக்கமலர் அந்த முருக்கம் பூ குறுக்கமலர் இதை எல்லாம் அவருடைய திருவழியிலே சமர்ப்பித்தாள் ஆண்டாள் என்று முதற்கிருமொழியிலே காமன் காலிலே விழுந்த அனுபவம் திருமொழி இந்த முதல் திருமொழிக்கும் இரண்டாவது திருமொழிக்கும் ஒரு சின்ன சங்கை இந்த முதல் திருமொழி என்பது இவ்விடத்திலே இந்த முதல் திருமொழிக்கும் இரண்டாவது ஆட்சியாக திருமொழியில அதாவது புதிரியாக இப்படே ஆண்டாள் அங்க இரண்டாவது திருவாய்மொழியில இந்த இரண்டாம் திருவாய்மொழி முதல் திருவாய்மொழி என்ற ஆண்டாளு என்று திருமொழிலேயா திருமண ரெண்டாம் திருமொழிலே நாராயண உண்மை தவிர இந்த ரெண்டாவது திருமொழியில முதல் திருமொழியில ஆண்டாண்டுக்கு கலக்கம் ரெண்டாவது திருமொழியிலே எம்பெருமான கலக்கியான என்ன இவரு மகளுக்கு கலக்கும் ஐயோ இவளை பெறுவதற்கு நாம் முன்னாடி நின்று அவளுக்கு நாம் உபகாரம் இருக்க என்னை பெறுவதற்கு இவள் காமல் காலிலே நாம் பிற்பாடராமே கொஞ்சம் லேட்டா வந்துட்டோமே ஐயே வந்தாம அடியது ஏழு காலத்து வந்த ஆண்டாள் கோஷ்டி பூரத்து கோஷ்டியை அனுபவிச்சுட்டும் அந்த ஆண்டாள் தீர்த்த பிரதாக வாங்கிட்டு அனுகிரகத்தோடு ஆறு முப்பத்தஞ்சு வந்து எங்க மாமா சுவாமி சௌதரிமா சுவாமி பையன் வச்சுட்டும் போறான்னு பார்த்து போன உடனே பூரம் தான் கிடைக்குமா அரசு அதனால ஒரு அதுபோல இந்த மாதிரி ஏழுமடிக்கு ஆரம்பிக்க திருவிழம் ஆனால் அவகாச காலமாக ஏழையா கையே பெருமாள் என்று நினைத்தாலும் ஐயோ இந்த ஆண்டாள் என்ன குழந்தை இவளை நான் சொல்ல வேண்டி நாம் இவள் காமன் விழுப்படியா ஆயிற்று என்று கலங்கினோம் இரண்டாம் திருமொழி இது இரண்டாவது உடலில் அந்த பத்து பாசுரத்துடைய தங்கம் அதிலே தார நினைவாச்சாரம் பிள்ளை கஜேந்திர அழை ரதற்கு திரௌபதியை ரட்சிப்பதற்கு எவ்வளவு வேகமா ஓடினா கஜேந்திர அழ்வாவை ரிப்பதற்கு எவ்வளவு வேகமா ஓடினான் ஏன் ஆரம்பத்திலேயே பண்ணிட முடியாத ஒரு சின்ன பாசுரம் யாரு திருவித பாசுரம் பார்த்தன்ித்தவை திருவல்லி கே கண்ணே பார்த்தந்தன் ஏன் என்ன சுவாமி என்ன சாவள விஷயம் அவள்காரத்தை எடுத்து சேர்த்தா அது தெரியும் இந்த முன் என்பது முன்னாடி ஒரு அர்த்தம் அல்லது அப்போ நடுவில் போய் தன் முன்மை அந்த முன் என்பதற்கு ரெண்டு அர்த்தம் காட்டா தேவாச்சாரங்கள் கால முன்னாடி பார்த்து முன்னாடி நீத்த சார்பிய அந்த போர்கது இடம் அந்த போர் செய்ய வேண்டிய நேரம் அந்த இடம் நேர்க அப்படி நின்ற முன்னாடி நின்றான் காலம் போர் போர் செய்ய வேண்டிய போர்களத்திற்கு முன்னாடி நின்றான் அதைத்தான் ஆண்டாடிய காசா இப்படி எப்பெருமானே கண்ணனே நீ எல்லாருக்கும் முன்னாடி நின்று அச்சிட்டாயே என்னையே கோரி வர வேண்டாமா அப்படின்னு ஆண்டாள் நிறைச்சதா இவளை நாம் கழிக்க விட்டுட்டோமே என்று எந்தெனுமான் கலங்கினா எந்ததுமான் கலங்கள் கலங்கி தெளிவுத்தான் அந்த தெளிச்சு விட் இனிமேல் இவளோட நம்ம பிரிஞ்சிருந்தா நம்முடைய நேரம் வராத்து நின பெருமா இரண்ட கலக்கம் இரண்டாவது பாசனம் கணிவ பெருமான் தொடங்கிய முதல் பாசனத்தில் சொல்றான் முதல் அத்தியாயத்தில் இரண்டாவது ஆரம்பம் இரண்டாவது அத்தியாயத்தில் பன்னெண்டாவது அதுக்கு முன்னாடி அர்ஜுனன் அர்ஜுனன் போவதற்காக அவர் சோகம் தீர ஸ்லோகம் சொல்லிதான் அதாவது அதுதான் சீதையுடைய ஆரம்பம் ஆக அர்ஜுனன் அர்ஜுனன் குழம்பினால் கண்ணன் தெரிவித்தான் இங்கே ஆண்டாள் குழம்பினால் கண்ணன் எவ்வளவன் தெரிவித்தான் சரி நான் கூடுகிறேன் என்று வந்தான் மூடினா மூறாம் திருமொழியிலேருடல் உடல் ஓர் உடல் ஆய்வு அதுதான் எல்லாத்தையும் சுருக்கமாக சொல்லி போய் ஒவ்வொரு வரியும் எடுத்து அனுபவிக்கணும் தான் ஆயுஷு போல அவ்வளவு அற்புதமான வியாட்சியானம் அவ்வளவு அற்புதமான அர்த்தங்கள் எதாவது சுருக்கமாக கண்ணன் பெருமான பலிகத்திலே அந்த எடெருமானோடு ஆண்டாள் கலந்த அந்த கூடல் ரத்தை ஊடல் ஊடல் உணர்ந்தல் உணர்ந்ததை என்று நான்கு விலைகள் முதலிலே கூட சிறு சண்ட சிறு சண்டை அப்படின்னு ஊடலுக்கு தமிழ் நகராதிகிறகு அதற்கு பிறகு தான் அவன் யார் நாம் யார் என்று உணர்ந்தது இந்த உணர்ந்த பிறகு இருவரும் சேர்ந்து உணர்ந்தது ல்ணந்தல் இந்த நான்கு நிலைகளும் ஆண்ட ஏற்படுத்த பெறுமா இரண்டாம் திருமுறையிலே ஆரம்பித்தால் இது ஐந்து விதமான அதிகாரிகள் சொல்றான் விரைவாச்சான இழப்பார் ஏற்றுவார் வாழ்த்துவார் சீருவார் வெறுப்பார் என்று ஐந்து அதிகாரிகள் ஐந்து அதிகாரிகளை ஐந்து வார்த்தைகளை காட்டுகிறான் பொழுது முப்போது முன்னடிவழங்கி தொழுது கடல் மண்டலின் மணிகை விவாடப் பெறவிடும் அப்பதாக அதாவது எம்பெருமாவை துதிப்பாடுவார் மதுமே துளாய் உரிமே எங்கே அடுத்தபடியாக வாழ்த்துவார் எம்பெருமாவை வாழ்த்துவார் யாரு ஆண்டாள் சொல்றாத்தாடல்ல என் வாழ்த்துதல் அடுத்ததாக சீர்வார் சீருவார்கள் கோபம் இந்த கோபம் என்பதுதான் உடல் மசுமையில் கூறதாராய் எங்கே நாங்கள் குடிக்கின்றிருக்கும் அடுத்தபடியா வெறுப்பார் அஞ்சமுறப்பாடோதை ஆனாட விட்டு அஞ்சமுறப்பா இது வெறுப்பார் இதை ஒன்றுக்கு இதை ஒன்று அதுல வழி முன்போதப்பட முடியாது அதனால சொல்லும் அதுக்கப்புறம் சேர்ந்த அவருடைய எண்ணமும் எங்களுடைய எண்ணமும் என்ன இந்த திருப்பாவின் ஆச்சாரம்தான் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு நாட்கள தேர தலைவரை அதுக்கப்புறம் புத்தகத்தை வாங்கி வச்சுக்கலாம் படிக்கலாம் படித்தால் இந்த கேட்ட அர்த்தங்கள் நன்றாக புரியும் அது அந்த அசத்திற்காக ஒரு நாளிதான் ஒரு போறோம் எங்களால் புதுஷா முடிக்க முடியாது இந்த மூன்றாம் திருமொழியிலே ஆண்டாள் நான்காம் திருமொழியிலே எப்பொழுதுமே பொத்தரோட சீ சேர்ந்திருந்தால் தீர்வு என்பது ஒன்று வந்தே ஆகும் அதாவது சம்ஸ்லேகம் சம்சலேகம்னால் கூடுதல் இந்த கூடுதல் என்பது விஸ்லேஷத்திலேதான் முடியும் இது சம்ஸ்கிருத சட்டம் கூடுதல் குடிநாள் ஏதோ ஒரு காரணத்தினாலே பிரித்தா போயாகணும் அதைத்தான் திருவருத்தத்தில் இரண்டாவது பாஷத்தில் கம்பிள்ள யாக்கியத்திர காட்டம் திருவருத்தத்தை அதாவது திருமத்த அதாவது மணிவல்லி பே மணிவல்லி ஆக திரிவாகலாம் என்கிற பாஷம் அதுவே பெருமா ஏதோ ஒரு தியாகமாக கூடினால் பிரிய வேண்டிய நேரம் வந்து பிரிந்தான் ஏதோ ஒரு காரணம் ஆக ஒரு காரணம் இருக்கும் சேர்ந்திருந்தவர்கள் சேர்ந்தே இருக்க முடியாது பிரிந்திருந்தவர்களும் பிரிந்தே இருக்க முடியாது சேர்ந்தவர்கள் ஒரு காலத்திலே பிரிவார்கள் பிரிந்தவர்கள் ஒரு காலத்திலே சேர்வார்கள் இது சம்சாரத்திலே பிறகிலே இருந்தேன் தேர்தல் ஒன்று இல்லை சம்பிரதாயம் எந்தெருமானோடு சேர்ந்தவர்கள் எந்தெருமானோடு கலந்தவர்கள் அனுகிரகத்துக்கு ஆளானவர்களுக்கு இவர்களுக்கு இருவு என்பதே இல்லை அதைத்தான் சம்திருத்தை சொல்றது ஆக இந்த மூன்றாவது பாகத்தில் கலசம்யோகா என்ற ஒரு நாள் உடல்லைமொழி அந்த கூட இழைத்தலை அழகா கூட இழைத்தல் இன்னைக்கும் நீங்கள் திருவரங்கம் நம்ப வந்து பார்க்கலாம் அதாவது ஒரு சற்று அரிசிய பரப்பி அகையர்கள் முத்துக்குரி என்று அறிவித்து அந்த இதுல போட்டு ஒரு அரிசியை போட்டு கோடு போட்டுட்டே வருவார் அசுரங்கள் சொல்லிட்டே வருவார் அப்படியே சொல்லிட்டே வந்தா ஒத்தைப்படை வந்ததானால் அது எவ்வெறுமானோடு கூடார்கள் இரட்டைப்படை வந்ததானால் எவ்வெறுமானோடு கூடுவார்கள் அப்படின்னு நாலஞ்சு எடுத்துட்டுப்பான் திருவாரதோரை திருவரங்கம் திருவேங்கடம் எப்படின்னு நாலஞ்சு விதேசத்தை எடுத்து வச்சிருந்து எல்லாரோடும் என்று பார்த்தோம் கூடாது போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில திருவரங்கம் வரும்பொழுது கட்டி பார்த்தே அந்த கோடு பிடிக்கும்போது ரெட்டையா உந்துடும் உடனே திருவரங்கத்தின் பெருமானோடு கூடினார்கள் ஒரு பக்கம் இருந்தான் இதை காட்டிலும் என் பெருமானோடு சேர்க்கக்கூடியது எது நம்மையும் நாம் படுகின்ற குற்றத்தை நாம் படுகின்ற துன்பத்தை என் பெருமானுக்கு சொல்லுவார் யார் காளிதாசன் நேக சந்தேகத்தோடு பண்ணினார் அதுபோல ஆண்டாள் ஆறு அஞ்சாம் திருமொழியிலே மந்த பெரும் புகழ் மாலம் நன் மணிமொழி வந்தை புகழ்ந்தது காரணமாக என் சங்கீழக்கும் வழக்கும் உண்மை பெருந்தி புதுமான விமீதனவும் என்று அங்கே இருக்கலைய உயிரின் ஆதிலே இது ஆறாம் திருமொழியே குயிலின் காலில் விழுந்து புயிலே நீ போய் எபெருமானுக்கு என்னுடைய நிலையை சொலமான விழுந்தால் இது ஐந்தாம் திருமொழி அடுத்தபடியாக ஆறாம் திருமொழி இந்த திருமொழியில இந்த சீதா பிராட்டிக்கு இல்லாத ஒரு பாக்கியம் ஆண்டாடு சீதா பிராட்டிக்கு கூட இந்த பாக்கியம் இல்லை கிடைக்காதியம் கிடைக்காத அனுபவம் ஆண்டாருக்கு கிடைத்தது சூழலம் செய்து மாரணி நடக்கதில் ம் என்ப ஒரு விவாகத்தை விவாக விவாகட்ட இந்த விவாகக் கிரமத்தை சொப்பரத்திலே அனுபவித்தாள் யாரும் ஆண்டாள் ஆனால் சீதை அசோகவனக்கிலே சொல்லும் பொழுது சீதை பாம்பனால் ஐயோ வீரம் ராவம் சலக்மணம் ராவனோடு லக்மணனோடு சேர்ந்த ராகவன் இவ ரெண்டு பேருடைய வீரம் பத்தேயம் வீரத்தையும் ரெண்டு பேருடைய திருமேலியையும் ரெண்டு பேருடைய உருவத்தையும் நான் கண்டேனாக தரிச்சிருக்கேன் அந்த எனக்கு வந்தேன் அப்போ சீதா பிராக்கி சொப்னம் வரல்ல சீதா பிராட்டிக்கு சொப்னாபவம் ஏற்படுத்தலை என்பதுமா ஏன்னா இவள் தரித்தவர்கள் இந்த சீதை கலிக்கலாம் செல்வதற்காக என்ன அவர் சொல்லிட்ட ஒரு மாசம் நான் யார் சொல்ற சீத்த சொல்ற இவர் ஆட்டாடி சொல்றார் ஒரு நாள் தங்கு நேர் என் கரானி இது அவள் கேட்பதாக கடைசியில தேங்காய் உடலுக்கு ராமநாத சுவாமி அது என்ன இந்த சீர்வாடு சீர்வாடு கடைசியில் பழைய அடிப்போமே அடிப்போமே இல்லை படிப்போமே அது அதாவது ஒத்தரோக்கர பேர் சொல்லி அவருடைய பெயரைகள் உரைகள் ஏதோ சொல்லி மாமா அம்மா வளர்ந்து படிப்போவே அந்த படிப்போமேங்கிறது மருந்து மருந்து மருகி போய் அடிப்போவே அடிக்கிறதுனால படிப்போவே கழிவன் பாடி போவே கழிவன் பாடி போவே கழிவன் அடிப்போவே இல்ல கழிவன்பா படிப்போவே அவளுக்கு பெருமையை சேர்ப்போம் என்று அந்த வார்த்தை அப்படி இந்த பகுடத்திலே தன்னுடைய தோழியத்தை சொன்னால் இதுல ரெண்டு பேர் காட்டான் தேவாக்கினால் கொள்ளை எந்த மாதிரி சாமான்யர்களுக்கு எது எது ருச்சி எது எது ருச்சியோ எது எது அவர்கள் கர்மானுகரமோ அது அல்லது எது எது ருச்சியோ அதற்கேத்தால் போலே அவர்களுக்கு பண்ணி தருகிறார் அத்தை அத்தை சொனு என்பதுவான் பண்ணி தருகிறார்கள் இப்ப சில பேருக்கு கர்மானுமணமாக சில ஒரே கெட்ட சொப்னமா அவர்கள் வந்து ாலும்பம்ருமான துஷ்டர் படுத்துட்டே இருப்பா அப்படியே நம்பெருமான சேமித்த மாதிரி இருக்கும் வெப்பத்துல பெருமாள் ஏழு மாதிரி இருக்கும் அப்படியே கிரிமாலையா சேர்த்த மாதிரி இருக்கும் அந்த கார்த்திகை பர்பாடை ரெண்டு பேரும் சேர்த்த மாதிரி இருக்கும் அது யாருக்கு அதை அனுபவிக்க வேண்டும் நினைத்திருந்தாலும் அந்த அனுபவத்தை கொடுத்தான் அது ஏழாம் திருமொழியிலே அனுபவித்தாள் ஆண்டாள் அடுத்ததாக எட்டாம் திருமொழியிலே இப்படி எம்பெருமானோடு அனுபவிப்பவர்கள் யாராவது உண்டா எல்லா அனுபவத்தையும் முழுமையாக பெற்றவர்கள் யாராவது உண்டா அப்படின்னு பார்த்தாள் ஆண்டாள் கண்டப்பட்டார்கள்ரு எந்த மா விட்டு பிரியாதிருக்கூடிய சங்கு சக்கரவாதிகள் இந்த சங்கு சக்கரதிகளுக்கு ஒரு சின்ன விக்கியா எந்தெருமாறி விட்டு பிரியாத சத்துக்கள் தான் ரொம்ப தூரம் போகக்கூடிய சக்தி சக்கர தாழ்வாளருக்கு உண்டு ஆனால் சங்க இருக்கேன் அந்த சங்கு எம்பெருமானி டிஸ்டன்ஸ் எவ்வளவு இந்த பண்ணும் பொது அவனுடைய வாரிக்கு போய் அந்த அனுபவிப்பதிலே கிடைத்தவன் வல்லான் சங்காழ்மன் அப்படியே எம்பெமான அவை அனுபவிப்பி அதனால நீங்க அனுபவித்த அது சங்கோடு சண்டைகிறாண்டாக்கம் ியத்தை பற்பனாகமிடும்த்தம்ியாவைுள்ளலகடம் தான் தயமுதம் கண்படை கொள்ளி கடல் மண்ணன் தைத்தலத்தேன் பென் பெஷா துந்தார் பண்பற செய் இன்னொரு சங்க சங்கத்தோடி நம்ம சங்கத்தோட ஆட்கள் அவங்க தான் ஆட்கள் திருப்பாவிலே இது பின்னால சொல்ல போற ரிவ ரிவன்னு இந்த 10 பாசு அதுதான் ஆட்கள் திருப்பாவே சுகமாகாண்டித்தான் ஆஞ்சவன் நியங்கள் ஒரு வரமா ஒரு வர வெங்கங்கள் பொற்காலடையனே அப்படி திருப்பாவே சொல்றது ய தபெ deliverance ஆட்கள் இப்படி தந்தாழ்வானோடு அஞ்சகியத்தோடு தனக்கு ஒரு உறவை ஏற்படுத்தி அந்த எம்பெருமாருடைய அகரச்சுவையை ஆண்டு வகிக்கப்பட்டால் அந்த திருமொழி அடுத்த திருமொழியிலே எட்டாம் திருமொழியிலே திருவேந்திரவுடையால் எம்பெருமாருக்கு உது விடுகிறாள் களத்து என் திருமாரும் போந்தார் வேலைக்கும் இதுதமற்றோரு பெருமையே இந்த எட்டாவது எட்டாம் பதியம் அடுத்ததாக ஒவ்வொன்றாவது பெரிய இந்த ஒவ்வொதாவது பதியத்திற்கும் இந்த எட்டாவது வரியத்திலும் ஒரு சின்ன தொடர்பு சங்கரி காட்ட தேவாசான இந்த எட்டாம் பத்து என் பெருமானோட கூதி விடுகிற குவாசன ஒன்பதாம் திருமொழி அதாவது சிந்துர செம்பழிவோ திருமாதிரி இந்த ஒன்பதாம் திருமொழியும் எட்டாம் திருமொழி எட்டாம் திருமொழி விண்ணில விழாக்கு ஒன்பதாம் திருமொழி சிந்துரச் செம்பழிவோ இந்த இயற்கை பதார்த்தங்கள் நாயகனோடு நான் அந்த செங்கலானது குளிர்ந்திருந்தது நல்ல காத்து ஜெருகிரல் வந்து அதே நாயகனை பிரிந்த உடனே அந்த தென்றதானது இவளை நிறைய ஆட்சி இவளுக்கு அந்த தென்ற படுப்பொழுதும் தன்னுடைய உடனே நெருங்கப்படாமல் இருக்கும் என்றும் நாயகன் பக்கத்தில் இல்லை இது ஸ்ரீராமாயணத்தில் ராமவிதான் சொல்லுகின்ற வார்த்தை ராமாயணத்தினுடைய சுலோகம் அடுத்தபடிய இது இந்த எட்டும்பதும் சேர்ந்து நம்மாள் வாழ்வை என்ழ தேழ்்தான் உருந்தான் ஐயோ என் பெருமானோடு சேர்ந்திருக்கும் பொழுது இந்த காற்று இந்த சேவன் உயிர் குரல் இந்த மெயிலுடைய ஆட்டம் இந்த ஜலத்தினுடைய ஓட்டம் இதெல்லாம் எவ்வளவு சுகமா இருந்தது புஷ்பத்தினுடைய மனங்கள் எவ்வளவு சுகமா இருந்தது ஆனால் பிரிந்து எந்த விட்டு பிரிந்தால் அவைகள் எல்லாம் எண்ணெய் நிறைய ஆரம்பிக்கும் அப்படியே பிரித்து ரிவர்ஸ் அதைத்தான் ஆண்டேர்ந்த போது அதாவது வைத்த பதார்த்தங்கள் எந்தெருமாறை பிரிந்தவுடனே பாதகம் பண்ணித்து அதைத்தான் நம்மள்தாருடைய இன்னிச்சேவன் பதிகள் அடுத்ததா பதினொன்றாம் திருமொழியில் பெருமை அறியார் பாசம்மாவின் அனுமதிக்கின்ற பாஷம் இதுல இரண்டாவது மூன்றாவது பாசகம் ஆண்கள் சொப்பனத்திலே வந்த நாயகன் எப்படிப்பட்ட தெரியுமா எப்படி இருந்தாலும் தெரியுமா என் சொத்துல வந்தானேன்னை அந்த நாயகன் எவன் தெரியுமா அடிந்த செங்கோருடைய இருவரங்க செல்வரார் எங்கோல் வடையார் இடது தீவதாகாது இந்த செங்கோல் என்பது பெருமாளுக்கு இருக்கக்கூடிய அதாவது ஆபரணங்களிலே ஆயுதங்களிலே இந்த செங்கோலுக்கு இருக்கிற பெருமை எது கிடையாது பெருமாள் செங்கோரும் செங்கோரும் இல்லாத நம்பெருமாள் புறப்பாடு கிடையாது உதர வாகனமாக இருந்தால் கூட ஞான வாகனமாக இருந்தால் கூட செங்கோரும் கடாரியும் முன்னாடி போகும் அருள்சியல் போட்டி முன்னாடி போகும் பின்னாடி அருள் செயல் போட்டி பெருமாள் வருவோம் செங்கோருக்கு அவ்வளவு பெருமை சம்பிரதாயத்து தான் செங்கோல் உண்டு செங்கோல் கிராமத்தில் ஒண்ணு நம்ப ஆளுக்கு இரண்டாவது சனிமொழி ஆளுக்கு மூணாவது நிர்வாய் மொழி திருவாய்மொழி பிள்ளை குண்டகரில் செறிஞம் அந்த திருவாய்மொழி பிள்ளை கையிலே செல்வது அனுபவித்திலே பதினெட்டாம் பெருமொழியிலே ஆண்டாள் தனக்கு எம்பெருமான் தன்னை ரட்சிப்பதற்கு தன்னை கைவிடாமல் இருப்பதற்கு இரண்டே ரெண்டு காரணத்தாரணம் இந்த ரெண்டு காரணத்தை நிச்சயமா எம்பெருமான் தப்பான் நிச்சயம் ஒன்றா என்ன காரணம்னா நிச்சயமாக நிலை அக்விப்பான் என்று நிலை தேர்ந்தால் ரெண்டு காரணம் ரெண்டு கேட்டு சொல்றாள் காண்டாள் ஒவ்வொன்னும் அடியாரனை கைவிட மாட்டேன் என்று அவன் வார்த்தை தக்ககேயம் கதஞ்சணா சரியிலே தெரியவர தர்க்கேயம் கதன் கணா மாமேகம் சரணம் பிரஜா என்று தன்னுடைய வார்த்தையை நிரூபிப்பான் வார்த்தையை ஏழைப்பான் அந்த வார்த்தை ரகிப்பான் என்கிற இரண்டாவது அப்படி ஒருக்கார் வார்த்தை பொய்யாக ஆனாலும் பெரியாழ்வாருடைய வயிற்றிலே பிறக்கும்படியான பெரியாழ்வாரோடு உண்டான சம்பந்தத்தினாலே நிச்சயம் அதன் தப்பாது என்று துரிந்தால் ஆனால் நஞ்சியார் திருவழிலே அதை பன்னெண்டாம் திருவழிலே காட்டி ஐமனாம் திருமணிலே அனுபவிக்கும் பொழுதும் அந்த எவளுக்கு நோய் வந்தது அந்த நோயை தவிர்ப்பதற்கு அந்த நோயை தீர்ப்பதற்கு ஏதாவது வழிவுண்டா என்று ஆராய்ந்தாள் ஆண்டாள் யார் யாரோ என்னென்னவோ அதாவது பணியிடப்பண்ணு அதன் பணியிடம் பண்ணு சொன்னா ஒன்னு சொல்லெருமானுடைய பிரிவேல் சம்பந்தம் பட்டது ஏழாவது ஒன்று எடுத்து வந்து என் பீரகவாறை அந்த பெருமானுடைய அறக வண்ணும் என்னை வாற்றம் தனிய பெருமானுடைய துறையே காத்திருக்கக்கூடிய அந்த வண்ண ஆடையை கொண்டு வந்து என் மேல விசுங்க நான் தெரிந்த சோகம் அந்த ஆடை நமக்கு போக்கும் என்று திருநெடங்களை கூடாதனம் அதாவது இந்த எம்பெருமான விண்ணத்தில் முழுக்கால பிரகார நாய்க்கு அந்த விருடையை வீட்டும் பொழுது அந்த எம்பெருமான் நாய்களுடைய தோனையும் நாயகளுடைய கையையும் மீட்டுவது போல ஆண்டாள் திருமுகையாழ்வார் இந்த ஆண்டாள் இப்படி எம்பெருமானுக்கு பதிமூணாம் திருமணம் பதிமூணாம் திருவாய் மொழியே பதிமூணாம் திருமொழியில் எம்பெருமான் இந்த ஆண்டாளை அழைச்செண்டு போற அளவுக்கு ரொம்ப இந்த சக்தி இல்லை சரி படிக்க அப்படியே அழைச்சிட்டு போனா கூட அழைச்சு போக முடியாது அந்த விருதிக்கு ஆண்டாள் ஆயிட்டா பார்த்தா செட்டர் நோக்கி எவ்வளவு தூரம் எடுத்து வருது கிரிவுத்தூருக்கும் சீரகத்துக்கும் செச்செல்லாம் எடுத்து போற ஆகினாலே அவ்வளவு எட்டு படிக்கணும் காலாது நடக்க முடியாது படிக்கலாம் போய் சேர்ந்த வைக்கலாம் உங்களுக்கு உயிர் இருக்கணுமே அதனாலதான் அண்டா சொல்றா ஏன் அவட கட்டப்படுறீங்க அதெல்லாம் எதுவும் வேண்டாம் கருண் தெய்வம் அமிராட்டங்கள அந்த அவன் உபதோகித்த அவனோடு சம்பந்தப்பட்ட உபகரணங்களை பிரார்த்தித்தாள் ஆண் டாக்டர் அடுத்ததாக பதினாறாம் திருமொழி சாத்து பாசம் இந்த பாசனத்து நிச்சிதமான பரமபக்தி பரபக்தி பரஜானம் பரமபக்தி என்று சொல்லக்கூடிய அந்த பரமபக்தியை தெளியப்படுத்தினாள் ஆண்டாள் அண்ணன் பதினான்காம் திருமொழியில பட்டினேந்தோக்காரே கண்ணாய் இட்டீட்டு விளையாடி இன்றே கண்ணீரே அப்படிப்பட்ட எப்பெருமான் மேலே தான் சொந்த பரம பக்தியை நிரூபித்தாள் கட்டினால் இப்படிப்பட்ட நாச்சியார் திருமொழி உபன்யாசம் கேட்டவர்கள் திருமொழி ஊர பாராயணம் பண்ணுவோர் இந்த நாச்சியார் திருமொழி காலக்ஷபத்தை ஏற்பாடு பண்ணி அருணிச் செயல் அரங்கத்தினுடைய துறையார் ஸ்ரீனு டி கே ராமசுவாமி ஐயங்கார் அத்தனை பேரும் என்ன ஆவார்கள் ஆண்டாள் சொல்றா அச்சியா திருமொழியில திருப்பாவேல ஒரு சங்கதி சொன்னா செங்கல் திருமுகத்து செல்வ திருமாவளால் எங்கும் திருவருள் பெயின் குருவர் இது அச்சியா திருமொழி சாத்துமர பார்க்கு திருப்பாவே சாத்துமர பார்க்கு எப்பெருமான செல்வத்தை பெற்று எபெருமான கடாக்கத்தை பெற்று உலகத்திலே கேமமாக இருப்பார்கள் அதே ஆண்டாச்சியா திருமொழிக்கு சாரம் சொன்னார் ஆச்சியாத் மொழி நூத்தி நாற்பத்தி மூணு பாகத்துக்கு சாப் சாரம் கழிப்பை மேல் விருந்தாவத்தை கண்டவை விட்டோதித்தம் கோதை சொல் விட்டித்தம் கோதிகளே சொன்ன சொல்ல இந்த நூத்தி நாற்பத்தி மூணு பாசனம் எப்படிப்பட்டிருக்கா மருந்தா என்று வைத்து கொண்டு வாழ்வார்கள் இந்த நூத்தி நாற்பத்தி மருந்து ஆனால் நம்ம என்னென்னவோ மருந்துக்கெல்லாம் போறோம் என்னென்னவோ மருந்துகள்லாம் சாப்பிட்றோம் ஆனா எது மருந்து இந்த நாச்சியாற்று மொழியாகிற மருந்து இருக்கே அதைத்தான் கண்ணன் பகவத் ஸ்ரீமத் பாகவரத்தில் அதாவது கிழிகொத்திய பழம் என்று சொல்லப்படுகிற அந்த பாகவதம் அந்த பாகவதமாகிற மருந்தை குடிந்தோம் அதுபோல இங்கே ஆண்டாழ்மையார் திருமொழியாக மருந்து மருந்தான்த்தனத்தை வந்து வாழ்வார்கள் சுந்த வாழ்வார் எல்லா கிழங்களும் பெற்று வாழ்வார்கள் அப்புறம் பெருந்தாளுடைய நீண்ட தாழ்வு அத்த பெருந்தாள் என்றால் பெருமைக்கற்ற தாழ்ம் அல்லது பெருந்தாள் என்றால் நீண்ட திருவடியை உடையவன் அர்த்தம் திருவிக்கிரமாவதாரத்தை சொன்னதாகவும் சொல்லலாம் அல்லது நன்றாக பெரிய காலை உடைய பாட்டபாரதி என்பெருமா பெருந்தாளுடைய பிரானடிக்குரியா என்று இருப்பாரே என்னைக்கும் அந்த பத்தாதி ஒன்று இல்லாம இங்கேயே இருக்கோம் அத்தைவீரங்க சுகமாத்வா அப்படின்னு இவருமான ஆண்ட பெருந்தாளுடைய பிரான் அடிக்கு இல்லாதென்றும் இருப்பாரே என்று வாழ்த்து சொல்லி முடிக்கிறாள் ஆண்டா இன்னும் பல்வேறுகளை அனுபவிக்க வேண்டும் கால நேர அடியே காரணமாக அரிய சித்துரையை முடித்துக் கொள்கிறேன் சர்வாபஜாதான்